ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் இப்போது வரக்கூடியதான கிரகண புண்ணியகாலத்தை ஒட்டி வந் வந்திருக்கிறதான சில கேள்விகளுக்கு பதில்களை பார்க்கிறோம் இப்போது வரக்கூடியதான ஞாயிற்றுக்கிழமை கிரகணத்தன்னைக்கு ஸ்ராத்த திதியானது பிரதம ஆனி மாசம் சுக்லபக்ஷ பிரதமா ஸ்ராத்த திதி கிரகண தண்ணிக்கு வருது அன்றைக்கு செய்ய வேண்டிய ஸ்ராத்தத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் எப்படி காண்பிக்கிறது அப்படின்னா பொதுவாக ஸ்ராத்திற்கு திதியை எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னா அபராண்ணவியாபினியே சாத்து பார்வனே சாதிர் பவேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் அபராண்ண காலத்தில் அந்த ஸ்ராத்த திதியானது இருக்கணும் அது என்றைக்கு இருக்கோ அன்றைக்கு தான் ஸ்ராத்தம் செய்யணும் இப்போது வரக்கூடியதான கிரகண புண்ணிய காலத்து அன்னைக்கு பிரதமா ஸ்ராத்த திதி அதுபோல் வருது அபராண்ண காலத்தில் பிரதமா ஸ்ராத்த திதி இருக்குது ஆனால் அன்றைக்கே கிரகணமும் வருது அப்படி வர்றபொழுது பிரதம ஸ்ராதத்தை எப்படி செய்கிறது அப்படின்னா பொதுவாக கிரகண புண்ணிய காலத்தன்னைக்கு ஸ்ராதம் வந்தால் சந்திரசூரியோ பராகேத்து பித்திரோஸ்ராத உபஸ்தே ஹேம்னா வா ஆமேனா கிருத்த ஸ்ராதம் குறியாத் கிரகண புண்ணிய காலத்து அன்னைக்கு ஸ்ராத்தம் வந்தால் அன்றைக்கு ஸ்ராத்தம் செய்ய முடியாது செய்யக்கூடாது மறுநாளைக்கு ஸ்ராத்தத்தை பண்ணணும் இது சாமானிய நியமம் ஜென்ரலாக ரூல் இது ஆனால் ஸ்ராத்திச்சு அன்றைக்கி ஆச்சே அன்னைக்கு பேசாமல் இருக்கிறதானா ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஹிரண்யமாக அந்த பிரத்யாப்திக மறுநாளைக்கு அந்த சிராதத்தை அன்னரூபமாக செய்யணும் அன்னரூபமாகத்தான் பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தை செய்யணும் ஆனால் முதல் நாளைக்கு கிரகணம் வர்றதுனால கிரகண புண்ணிய காலத்தில் போஜனம் பண்ணக்கூடாது சமைக்கக்கூடாது இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அன்றைக்கி ஹிரண்யமாக பண்ணி மறுநாளைக்கு ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் ஆனால் இப்போது வரக்கூடியதான கிரகண புண்ணிய காலத்து அன்றைக்கி பிரதம ஸ்ராத்த தி அன்னைக்கு தான் வருது அன்றைக்கு ஸ்ராத்தத்தை எப்படி செய்கிறதுன்னா கிரகணம் வெட்ட பிறகு செய்யணும் ஏன்னா ஸ்ராத்திற்கு அபராண்ண காலம்தான் கிரஸ்ராத்தம் பண்ண வேண்டிய காலம் இப்போது வரக்கூடியதான கிரகணம் அபராண்ணத்தில் பாதியிலையே முடிஞ்சு போய்டுறது கிரகணம் அதற்கு பிறகு ஸ்ராத்தத்தை செய்யணும் அன்றைக்கி பண்ண வேண்டிய ஸ்ராத்தத்தை அன்றைக்கு தான் பண்ணணும் ஏன்னா அபராண்ணம் பாக்கி இருக்கு கிரகணம் விட்ட பிறகு அபராண்ண காலம் இருப்பதினால் அன்றைக்கு தான் ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது கர்மகாலாத் பிராகேவ முக்தே சூரிய கிரகணே அபராண்ணே அன்னேன காரியம் அப்படின்னு வைத்தியநாத தீக்ஷதியம் என்கிற புஸ்தகத்தில் சொல்கிறார் அபராஹ்ண காலத்தில் கிரகணம் முடிஞ்சு போய்டுறதுனால அன்றைக்கு தான் பிரதம ஸ்ராத்த தித்தியை பண்ணணும் அன்றைக்கு ஹிரண்யமாக பண்ணிட்டோ மறுநாளைக்கு ஸ்ராத்தம் பண்ணுற என்ன அப்படி தள்ளி போடக்கூடாது அனாவசியமாக ஒரு காரணமும் இல்லாமல் ஸ்ராத்தத்தை தள்ளி பண்ணக்கூடாது ஆகையினாலே அன்றைக்கி செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை கிரகணம் முடிஞ்ச பிறகு செய்யணும் நேரம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னா வேகமாக ஸ்ரானம் பண்ணி எவ்வளவு தூரம் நம்மால் தயார் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி ஸ்ராத்தம் செய்துவிடணும் மறுநாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போடக்கூடாது அன்றைக்கி பண்ண வேண்டிய பிரதம ஸ்ராத்தத்தை அன்றைக்கி தான் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்களுடைய வாக்கியங்கள் எல்லாம் வச்சு பார்த்தால் நமக்கு அப்படி தெரியுது ஏன்னா முன்னாடி தான் கிரகணத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்வது சூரிய கிரகேது நாஷினியாது பூர்வம் யாம சதுஷ்டயம் சந்திரகிரகே து யாமாம் ஸ்திரீனு பாலவருத்தாதுரையிறுவினா அதாவது சூரிய கிரகணத்திற்கு முன்னாடி நான்கு யாமங்கள் போஜனம் பண்ணக்கூடாது சந்திரகிரகணத்திற்கு முன்னாடி மூன்று யாமங்கள் போஜனம் பண்ணக்கூடாது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கு பின்னாடி அப்படின்னா கிரகணம் முடிஞ்ச உடனேயே ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா கிரகணம் முடிஞ்சு போய்டுறது அப்படி பார்க்குற பொழுது இப்போ வரக்கூடியதான கிரகண புண்ணிய காலம் ஒன்றே முக்காலுக்கு அதிகபட்சமாக முடிஞ்சு போயிடுறது முடிஞ்ச உடனே ஸ்நானம் செய்து உடனே ஸ்ராத்தத்தை ஆரம்பித்து பண்ணணும் ஸ்ராத்தத்தில் அன்னம் பாயசம் பருப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் ஏதோ ஒன்று ரெண்டு காய்கறிகளை சேர்த்து அந்த ஸ்ராத்த சமையலை செய்து ஸ்ராத்தத்தை பண்ணிடணும் சாயாண்ணத்துக்குள்ளே ஸ்ராத்தத்தை அஸ்தமனத்துக்குள்ளே ஸ்ராத்தத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதற்கு முன்னாடி கிரகண புண்ணிய காலத்தில் பண்ண வேண்டிய தர்ப்பணத்தை செய்யணும் அது உபராக சிராதம்னு பேர் அந்த உபராக ஸ்ராத்த பிரயுக்தமான தர்ப்பணத்தை கிரகண புண்ணிய காலத்தில் செய்யணும் அன்றைக்கி சிராதம்னு தர்ப்பணத்தை விட முடியாது தர்ப்பணத்தை செய்யணும் அந்த புண்ணிய செய்து கிரகணம் விட்ட உடனே ஸ்நானம் செய்து தர்ப்பணத்தை பண்ணணும் இது கிரகண புண்ணிய காலத்துக்கு மாத்திரம்தான் பொருந்தும் வேறு எந்த இடத்துலையும் ஸ்ராத்தம் வந்தால் முதல்ல ஸ்ராத்தம் தான் இப்போ வந்தால் முதல்ல ஸ்ராத்தம் சிராதம் முடித்த பிறகுதான் அமாவாஸ்யா தர்ப்பணம் ஆனால் இந்த கிரகணத்தில் மாத்திரம்தான் முன்னாடி கிரகணம் வந்தால் முன்னாடியே தர்ப்பணம் கிரகணம் விட்ட பிறகு ஸ்ராத்த திதியான் இருந்தால் ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கிரகணத்திற்கு மாத்திரம்தான் பொருந்தும் வேறு எந்த இடத்துலேயுமே பொருந்தது தர்ப்பணம் அன்றைக்கு வேறு எதாவது ஒரு புண்ணியகால தர்ப்பணம் வந்தால் ஸ்ராத்தன்னைக்கு ஸ்ராத்தம் தான் முதல்ல ஸ்ராத்தத்தை முதல்ல முடித்த பிறகு அந்த புண்ணியகால தர்ப்பணத்தை செய்யணும் இப்போது இங்கே பார்க்குற பொழுதும் நாம் ஸ்ராத்தம் அடைந்த பிறகு கிரகணமே முடிஞ்சு போய்டுறோம் கிரகணம் சிரா கிரகணம் முடிஞ்சுதானே ஸ்ராத்தையே ஆரம்பிக்கிறோம் அந்த கிரகண காலம் என்கிறது தான் உபராக ஸ்ராத்த பிரயுக்தமான தர்ப்பணத்திற்கு காலம் அப்படிங்கிறதுனால அந்த கிரகண காலத்தில் அந்த உபராக உபராக சிராதமாக செய்யக்கூடியதான தர்ப்பணத்தை செய்து ஸ்ராணம் அறின பிறகு ஸ்ராத்தத்தை செய்யணும் மறுநாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போடக்கூடாதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்க்கிற பொழுது தெரிகிறது இதுதான் அன்றைக்கு சிராதம் பண்ண வேண்டியதான நியமம் அப்படிங்கிறத பார்க்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்